रूपाय <coughs> कृष्णाया नमो वेदान्त वेद्याय க்ரிஷிணோ बुद्धि பிடிசாட்சிணே கிருஷ்ணாயிருலோம் வேதாஜாஸே முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே நோ சகசிரிஷாத் ஈஸ்வரோ விக்கிரமீன்வீ மேவீ விக்கிர அனுத்தமோ துராதர்ஷ कृतज्ञ कृतिरात्मेल ईश्वर शब्द विक्रमी धन मेधावी विक्रम क्रम अम दुरादर्श कृतज्ञ इव अर्थम पातटोम इन कृति आत्मवान अद अर्थम पाकणु कृति अद கிருத்த கிருதி ஆத்மான் கிருதி கிரியாவா இல்லை இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது கரணம் கிருதி இல்லை இது வியாக்கியானம் வேறு புருஷப் பிரயத்ன கிருத்த அர்த்தம் பார்த்துட்டோம் புருஷப்பிரயத்னா கிருதி கிருதி மனிதமுயற்சி செல்ஃப் எஃபர்ட் அதுக்கு கிருதிஹின்னு பேர் கிருதையே நம கிரியாவா அல்லது செயல் இரண்டாவது அர்த்தம் aha, அஹல் அப்படின்னு அர்த்தம் மனித முயற்சி அல்லது மனிதனால் செய்யப்படும் செயல் மனுஷரீரத்தில் இருக்கிற ஜீவாத்மா ஜீாத்மாவனுடைய பிரயத்தனம் இந்த ஜென்மாவை சரியாக உபயோகப்படுத்தணும் இது அர்த்தத்துக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கணும் காமத்துக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கணும் தர்மத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும் மோக்ஷத்துக்கு கொடுக்கணும் இந்த வாழ்க்கையை சதுர்வித பல கொடுக்கணும் அதில் ரொம்ப முக்கியமான புருஷார்த்தம் எதுன்னு கேட்டால் தர்மபுருஷார்த்தமும் அர்த் தான் அர்த்த புருஷார்த்தமும் தர்ம மோட்ச புருஷார்த்தத்துக்கு சகாயமாக இருக்கணுமே தவிர மோ தர்ம மோட்ச புருஷார்த்தத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடாது ஆகவே கிருதிஹி கிருதிஹி கிரியா புருஷப் பிரயத்னகாங்கிறது முதல் மீனிங் ரெண்டாவது அர்த்தம் க்ரியா க்ரியான்னா ஷெயல் அடுத்தது இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் நம்ம படிக்கலை இல்லையா அதை புருஷப் பிரயத்னா கிருதி கிரியாவா ம்தாரத்தையே அருதி அஞ்சுர் ஆதிசங்கர் அஹ புருஷப்பயத்னோ அர ரெண்டாவது அர்த்தம் என்னது கிரியாவா செயல் அப்புறம் என்னது சர்வாத்மத்வாத் அதாவது எல்லா ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறதுனால எல்லாருடைய செயலும் அவருடையது தான் இருந்து அது மூலமாக சர்வாத்மாவாக இருக்கிறதுனால இது ஹேத்துவாகவும் எடுத்துக்கலாம் எல்லாருடைய ஆத்மஸ்வரூபமாக இருக்கார் ஆஹா சர்வாத்மத்வாத்து தா சர்வாத்மத்வாத்துங்கிறது ஹேத்து சர்வாத்மத்வாத்து சர்வ ஆத்மத்வாத் சர்வ ஆத்மத்வாத்து எல்லாருடைய செயல்களும் கிருதி சர் செயல்னு அர்த்தம் அனைவருடைய செயல்களும் ஆண்டவனுடைய செயல்கள் இங்கேதான் நமக்கு சந்தேகங்கள்லாம் வரும் அதாவது என்னுடைய செயல் அப்படிங்கிறது எப்படி பகவானுடைய செயல்கிறது எப்படி இப்போ சத்தியம்வத தர்மம் சரங்கிறது இந்த உபதேசம் ஜீவனுக்கா ஈஸ்வரனுக்கா வேதத்தில் கட்டளைகள்லாம் இருக்குது சத்தியம் வத தர்மஞ்சர இது யாரை பார்த்து அட்ரெஸ் பண்ணியிருக்கு ஜீவனை பார்த்து தான் அட்ரஸ் பண்ணியிருக்கு மனுஷரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவனை பார்த்து சொல்லியிருக்கு நீ போய் பேசக்கூடாது தர்மத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போது இதை செய்ய வேண்டியது வந்து ஜீவனாக ஈஸ்வரனாக ஜீவன் தான் செய்யணும் ஆனால் எல்லாரும் எல்லாருடைய செயல்களும் ஈஸ்வரனுடைய செயல்களேங்கிறது ஒரு ஞானியனுடைய திருஷ்டி அது வந்து அந்த ஞானத்தினுடைய தப்பு கிடையாது அது பாவனையாகவும் இருக்கலாம் அது அறிவாகவும் இருக்கலாம் ஆட்டிடியூடாகவும் இருக்கலாம் நாலெட்ஜாகவும் இருக்கலாம் நாலெட்ஜு தான் கரெக்டு ஆட்டிடியூடை டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் அது நாலெட்ஜாக மாறும் விஸ்டம் ஆகும் ஆக முதல்ல பாவனா ரூபம் அதுக்கப்புறம் அது ஞான ரூபம் அதுக்கப்புறம் என்னதுன்னா அது வந்து ஞான நிஷ்டா எப்படியோ சொன்னாலும் சரி ஞானமயம் ஞானாத்மக்கமாக ஆகிடும் இங்கிலீஷில் தான் நாலெட்ஜ் விஸ்டம்லலாம் சொல்கிறோம் சம்ஸ்கிருத்தில் ஞானம்னு சொன்னாலே போகும் ஆக முதல்ல பாவனை அது அப்புறம் அது பாவனை மாத்திரம் இல்லை அது பாவனைங்கிறது வந்து சூப்பர் இம்போசிஷனாக இருக்கலாம் ரியலாக இல்லாமல் இருக்கலாம் அதுக்கு தான் நம்ம அடிக்கடி உதாரணம் சொல்கிறோம் இப்போ வந்து கோவிலில் விக்கிரகம் இருக்குது சுவாமி விக்கிரகம் இருக்குது அது இப்போ இது வந்து தக்ஷணாமூர்த்தியாக அல்லது கல்லாக அல்லது இந்த கல்லுக்கு ஆதாரமாக இருக்கிற சத்தா அப்படின்னு கேட்டோம்மாண்ணா இது மூணு விஷயம் இருக்குது சாஸ்திரத்தில் சத்துன்னு இருக்குது சத்துங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தும் எல்லாத்துக்குமே பொருந்தோம் சன்கடகா சன்ஹஸ்தி எல்லாத்துலேயுமே இருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறது அந்த இருப்பு இருக்கோ இல்லையோ இப்போ தட்சிணாமூர்த்திங்கிறது தட்சிணாமூர்த்திங்கிற நாமம் அது ஒரு ஃபார்ம் இருக்குது அந்த அந்த அந்த சிலைக்கு நாம் ஒரு ரூபம் கொடுத்துருக்கோம் அந்த ரூபத்துக்கு ஒரு நாமம் கொடுத்துருக்கோம் அது அது சிலையாக அது விக்கிரகமாக விக்கிரகங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ விசேஷேன கிரஹியத்தை அஸ்மின் ஈஸ்வரா இது விக்கிரா அதாவது கடவுள் இதன் மூலம் நன்கு கிரகிக்கப்படுகிறார் என்பதால் அதற்கு பெயர் விக்கிரகம் விக்கிரகங்கிற சப்தத்துக்கு விக்கிரகங்கிற வாக்கியத்துக்கு விக்கிரகம் விக்கிரகாங்கிற சப்தத்துக்கு விக்கிரக வாக்கியம் விக்கிரஹ வாக்கியம்ங்கிறது கிராமர் டெரிவேஷன் சம்ஸ்கிருத பாஷையில் விக்கிரஹாங்கிறதுக்கு டெரிவேஷன் ஒரு அர்த்தம் இருக்குது அப்போது விக்கிரகா விசேஷேன கிரஹியத்தை அஸ்மின்னு ஈஸ்வராக நம்ம இதில் இருந்து பகவான நம்ம ஆட்டிடியூடு பாவனை ஆனால் ஒரிஜினல் அங்கே என்ன இருக்குது அங்கே வந்து ஸ்டோன் தான் இருக்குது ஆனால் ஸ்டோனுக்கும் ஆதாரம் எது ஸ்டோன் எதை எதை டிப்பெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டால் பிரம்மனை டிபெண்ட் பண்ணியிருக்கு சமஸ்த நாமரூபங்களும் பிரம்மத்தைத்தான் சார்ந்திருக்கு இதுதான் ச சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு பேர் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறதுண்டு அதிஷ்டானம் ஆசிரயம்போ இப்போது கயிறு பாம்பு உதாரணத்தில் அதிஷ்டானம் ஆசிரயம் அத்தியாசம் மூணு இருக்குது அதிஷ்டானங்கிறது வந்து அது வந்து கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாது புரிஞ்சுக்கணும் இப்போ எல்லாம் எடுத்துட்டோம்னா அதுலேயும் மாலிகூல்ஸ் இருக்குது எல்லாமே ஆட்டம் தான் சொல்லிடலாமே சிலைக்கும் வந்து ஆதாரம் என்ன சொல்கிறது எல்லாம் ஆட்டம் தான் ஒரு டைப் ஆஃப் ஆட்டம் வந்து கல்லாக தெரியறது ஆட்டம் குரூப் இன்னொரு டைப் ஆஃப் இது வந்து ஹியூமன் பாடியாக தெரிகிறது இப்படி சொல்லலாம் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் இந்த ப்யூர் எக்ஸிஸ்டன்ஸ் அந்த சுத்த சத்தா இப்போ கயிறு பாம்பு உதாரணத்தில் இதெல்லாம் கைவல்லிய நவநியத்தில் படிச்சுருக்கோம் க ஜகம் இது எனும் சுட்டாம் சமானந்தான் மறைந்துடாது மிக இது கைராம் என்னும் விசேஷந்தான் மறைந்து போகும் அப்படின்னு சொல்லி கைவல்லிய நவனியத்தில் படிச்சிருக்கோம் அந்த திஸ்ங்கிறது இருக்கே திஸ் இஸ் ஸ்னேக் அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் ஸ்னேக்குன்னு சொல்லப்போது திஸ் இருக்குது ஆனால் அங்கே ரோப்பு இருக்குது ஆனால் நீ பார்க்குறது கை பாம்ப அப்போ அந்த திஸ்ஸோ இல்லாட்டி இஸ்னஸ் அந்த இஸ்னஸ் ப்ளஸ் நேம் ஃபார்ம் அந்த நேம் ஃபார்மை கவர் பண்ணுற சக்தி அதுக்கு மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணுறது புரிகிறதாக பாருங்கள் சூப்பர் இம்போஸிஷன் அப்போது கயிறுங்கிறது அங்கே கயிறு இருக்கிறது பாம்பு இருக்கிறது பாம்புங்கிறது கற்பனை கயிறுங்கிறது வியாபாரிக சத்தியம் இருக்கிறதுங்கிறது பாரமார்த்திக சத்தியம் இருக்கிறது அப்படிங்கிறது எக்ஸிஸ்ட் அது என்னவாக இருக்கிறது கயிறாக இருக்கிறது கயிறு மேல நான் என்ன பண்ணிட்டேன் அஜ்ஞானத்தினால செமி டார்க்னஸ்னால ஏதோ கன்ஃப்யூஷன்னால நான் வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணிவிட்டேன் இப்போ புரியிறதோ இல்லையோ இப்போ வந்து தக்ஷணாமூர்த்தி விக்கிரகம் இது வந்து அறிவுபூர்வமான கல்பனை அது அக்ஞானத்தினால் வர்ற கல்பனை இப்போ தட்சிணாமூர்த்தி விக்கிரகத்தை சொல்கிறேன் தட்சிணாமூர்த்தி விக்கிரகம் இருக்கிறது அந்த இருக்கிறதுங்கிறது இஸ்னஸ் அதுக்கு பேர் எக்ஸிஸ்டன்ஸ் அந்த எக்ஸிஸ்டன்ஸும் மறக்கப்படாது அது என்ன வாக்கினாலும் சரி அது இருக்கும் இப்போ அக்னியவே சாம்பல் சாம்பல் இருக்கிறது அந்த இருக்கிறதுங்கிறத ஒரு அழிக்க முடியாது இது இடையில் பாடத்துக்காக சொல்கிறேன் இது ஏன்னா இந்த கிருத்திகிற பதத்தை வச்சுண்டு ஏன்னா கீதையிலையும் நமக்கு நிமித்த மாத்திரம் பவசவ்ய அப்படின்னு கீதையில் பகவான் சொல்லியிருக்கார் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார் அர்ஜுனா மய மயைவ மிகதா பூர்வமேவ நான் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நான் கொண்டுட்டேன் ஏற்கனவே கொண்டுட்டேங்கிறார் ஆல்ரெடி இருக்காங்க அவங்க நான் எல்லோரையும் கொண்டாச்சுங்கிறார் பீஷ்மத் துரோணர் எல்லாரையும் ஆல்ரெடி நான் கில்டுங்கிறார் நான் பண்ணிவிட்டேன் நீ ஒரு நிமித்தமாக இருந்து காரியத்தை முடிச்சு கொடு நிமித்த மாத்திரம் பவசவ்யசாச்சின் இடது கையினாலேயும் அம்பு போடுற சக்தி உள்ள அர்ஜுனா நீ வந்து ஒரு நிமித்தமாக இரு அப்படிங்கிற அர்த்தத்தில் அதுக்கு நிறைய நம்ம விசாரம் பண்ண வேண்டியிருக்கு அப்போ எப்படி பகவான் சொல்கிறது எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது அது இதுக்கெல்லாம் சம்பந்தம் இருக்குது அதுக்காக சொல்கிறேன் விக்கிரகம் இருக்குது இருக்குது அது வந்து சிலையாக இருக்குது அதில் நான் வந்து என்ன பண்ணுறேன் தட்சிணாமூர்த்தி தியாயாமி ஆவாகையாமி இது ஞானபூர்வக அத்தியாசம் நான் தெரிஞ்சே கற்பிக்கிறேன் கயிறு பாம்பு தெரியாமல் கற்பிக்கிறேன் அது அஜானத்தினால் கயிறை பாம்பாக பார்க்குறேன் எதுக்கு சொல்ல வந்தேன் அதிஷ்டானங்கிறது சத்து ஆசிரயம்ங்கிறது நாமரூபம் அதில் ஆஸ் நாமரூப் ஆசிரயங்கிறது வந்து ரஜ்ஜு கயிறு அதில் வந்து பாம்பை கண்ட்ரோ இது பண்ணுறேன் இல்லையா அது அத்தியாசம் இப்போ வந்து அதிர்ஷ்டானம் அகம் பிரம்மாஸ்மிங்கிறது அதிஷ்டானம் ஜீவோஸ்மிங்கிறது ஆசிரியம் ஆச்சா ஜீவோஸ்மிங்கிறது வச்சுக்கோங்க ஜீவன் அப்படிங்கிறது ஆசிரயமாக வச்சுக்கோங்க ஆசிரியமாக வச்சுக்கோங்க மனுஷோஸ்மி அப்படிங்கிறது அத்தியாசம் கொஞ்சம் கடினம் தான் அது ஏதோ அகம் பிரம்மாஸ்மியில் ஜீவோஸ்மிங்கிறது அத்தியாசம் ஜீவோஸ்மிங்கிறது அத்தியாசம் ஆனால் இது எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம் அதிஷ்டானம் ஆசிரயம் அத்தியாசம் இந்த விஷயத்துல தான் சொல்ல வேண்டியிருக்கு இங்கே அதிஷ்டானம் அத்தியாசத்தை டைரக்டாகவே சொல்லலாம் ஆசிரயம் கூட சொல்ல வேண்டியதில் ஆக அந்த எக்ஸிஸ்டன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸில் சூப்பர் இம்போஸ் பண்ணுறோம் சூப்பர் இம்போஸ் பண்ணுறதில் ரெண்டு இருக்குது நாமரூபத்தை சூப்பர் இம்போஸ் பண்ணுறது அதுமேல் வேறு ஏதோ கற்பனைனாலும் பண்ணுறது நம்ம எக்ஸாம்பிளை எடுத்துக்கணும் இங்கே வந்து இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிற போது ரஜ்ஜு சர்ப்பத்தை எடுத்துக்கிற போது ரஜ்ஜூவுக்கு அதிஷ்டானம் இருக்குது ரஜ்ஜு ஆசிரியமாக இருக்குது சர்ப்பம் வந்து அத்தியாசமாக இருக்குது மூணு விஷயம் இருக்குது ஆனால் இதில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் ரஜ்ஜூவில் சர்ப்பத்தை பார்க்குற மாதிரி நீ பிரம்மனில் ஜீவனை பார்க்குறே ஜகத்தை பார்க்குறே அப்படின்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் இப்போ ரெஜ்ஜு எதுக்கு எக்ஸாம்பிள்னா சத்துக்கு எக்ஸாம்பிள் சத்துக்கு அப்புறம் வந்து சர்ப்பம் எதுக்கு எக்ஸாம்பிள்னா அத்தியாசத்துக்கு எக்ஸாம்பிள் ஆனால் இந்த புரிய வைக்கிற போது டோட்டலாக பிரம்மன் மறையலைங்கிறதுக்கு தான் இந்த திருஷ்டாந்தம் அதிஷ்டானம் ஆசிரயம் அத்தியாசம் ஏன் வச்சுக்கோங்க அதிர்ஷ்டானம் ஆசிரயம் அத்தியாசம் ரொம்ப ஜாகிரதை இது அத்வைத சித்தாந்தத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் பகவான் டைரெக்டாக செய்கிறாரா அப்படின்னு கேட்டால் அதிர்ஷ்டன் இருப்புன்னு ஒன்று இல்லாமல் நான் எப்படி செயல்பட முடியும் ஆனால் செயல்படுறதெல்லாம் இருப்ப சேருமா அப்படிங்கிறது கேள்வி அகம் அஸ்மி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நான் இருக்கிறேன் நான் செயல் நான் செயல் வந்து இருப்பு இல்லாமல் செயல் முடியாது ஆனால் செயல் புரிவது இருப்பது இருப்பை பாதிக்குமா பாதிக்காது அதுக்கு நமக்கு நல்ல ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வரணும் நாலாவது அத்தியாயம் பகவத்கீதை பதினெட்டாவது ஸ்லோகம் கர்மண் அகர்மய் பசேத் அகர்மணிச்ச கர்மயா ச மனுஷேஷு ச யுக்த கிருத்ஸ்ன கர்ம என்ன அழகாக சொல்லியிருக்கார் அவர் அதாவது ஆத்மாவில் கர்மத்தையும் அத்தியாசம் பண்ணுறான் அகர்மத்தையும் அத்தியாசம் பண்ணுறான்னு தான் சொல்லியிருக்கு நான் இப்போ வேலை செஞ்சுட்டுருக்கேன் அப்படின்னு கற்பிக்கிறான் நான் இப்போ வந்து வேலை செய்யாமல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு கற்பிக்கிறான் ஆத்மாவுக்கு ரெஸ்ட்டும் கிடையாது ஒர்க்கும் கிடையாது ஆக்ஷனும் கிடா கிடையாது இன்னாக்ஷனும் கிடையாது இப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுலாம் யாருன்னா இவன் தான் ஜீவன் தான் சொல்லிக்கிறான் அப்படி ஆத் பிரம்மனுக்கு அது கிடையவே கிடையாது ஆனால் அப்படி செயல் புரிவதற்கும் செயல் புரியாமல் இருப்பதற்கும் புரிய வேண்டிய செயலுக்கு பதிலாக வேறேதோ செயலை புரிவதற்கும் கர்த்தும் அகர்த்தும் அந்நதாவா கர்த்தும் சக்கியஹா ஜீவோவா ஈஸ்வரோவா கர்த்தும் அகர்த்தும் அந்நதாவா கர்த்தும் சக்கியஹா ஈஸ்வரஹாவா ஜீவகாவா கேள்வி செய்வதற்கோ செய்யாமல் இருப்பதற்கோ வேறு விதமாக செய்வதற்கோ சக்தி உள்ளவன் இறைவனா ஜீவனா அப்படின்னு கேட்டால் ஜீவனுக்கு இருக்குது இந்த க்ளாஸுக்கு வரலாம் வராமல் இருக்கலாம் அதுக்கு பதிலாக வேறு சினிமாவுக்கு போகலாம் நமக்கு இருக்க பெரிய அளவில் கருத்தும் அகர்த்தும் அந்நதா வாக்கும் பெரிய விஷயம் சிருஷ்டி விஷயத்தில் பகவானுக்கு ஆனால் எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு ஃப்ரீவில் கொடுத்துருக்கார் சாய்ஸ் கொடுத்துருக்கார் ஆகையினால ஆனால் ஒன்று அந்த சத்ரூபமாக அவர் இருக்காருங்கிறத ஏன் வச்சுக்கணும் சர்வாத்மத்வாத் அப்படின்னு சொல்கிற போது அவர் டேரக்டாக செய்கிறது இல்லை அதுக்கு தான் இவ்வளோ விளக்கம் சொல்லிட்டுருங்க ஆனால் அவர் இல்லாமல் செயல் புரிய முடியாது அவர் இல்லாமல் செயல் புரிய முடியாது ஆனால் அவர் செயல் புரிவதில்லை அப்போ நான் எனக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது ஃப்ரீவில் இருக்குது சாய்ஸ் இருக்குது எல்லாம் ஞான் வச்சுக்கணும் இப்போ சத்தியம் வத தர்மஞ்சரங்கிற போது ஃப்ரீவில் இருக்கிற ஜீவனை பார்த்து தான் அட்ரஸ் பண்ணுறது இப்போ பகவான் தான் செய்கிறார் சொல்லி தப்பிச்சிக்கப்படாது அத்வைத சித்தாந்தம் ஈஸ்வரனுடைய செயலை விட செயலை விட புருஷார்த்தத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நீ எஃபர்ட் போடணும் செல்ஃப் எஃபர்ட் மோர் இம்பார்ட்டன்ட் கடவுளே அவர் நினைச்சார்னா என்னை நல்லது பண்ண வைப்பார் அவர் நினைச்சாருன்னா என்னை தப்பு பண்ண வைப்பார் அப்படின்னா அவர் நினைச்சாருனா உன்னை ஜெயிலையும் போடுவார் அதையும் அனுபவிக்கணுமே எப்போ நீ கர்த்தானு கர்த்தத்வத்தை பகவான் மேலே போட்டே ஆனால் போக்திருத்தத்தை பகவான் மேலே உன்னால் போட முடியுமா நீ தானே அனுபவிக்கணும் நான் செயல் புரிகிறேங்கிற தன்மையை வந்து பகவானாக செயல் புரியார் நானாக செயல் புரிகிறேன் பகவான் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அதோடய அர்த்தத்தோட டெப்த் என்ன அப்போ என்னோட ஃப்ரீவெல்லோட சாய்ஸ் அல்லோட லெவல் என்ன ரொம்ப முக்கியம் புரிஞ்சுக்கணும் ஆக அவர் வந்து என்னது அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொல்கிற வழக்கம் வெளிச்சமில்லாமல் நம்ம படிக்க முடியாது படி வெளிச்சமில்லாமல் படிக்க முடியாது நம்ம படிக்கிற புஸ்தகத்தோட தர்மம் நல்ல புஸ்தகம் படிக்கிறேனா மோசமான புஸ்தகம் படிக்கிறேனா அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு பா பாதிக்காது அது நான் பண்ண முடியாது நான் பண்ணுறதை எதுவும் அதை பாதிக்காது ஒன்றும் ஸ்கிரீன் இருக்குது இந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம நல்ல சத் விஷயங்களையும் பார்க்கலாம் அசத் விஷயங்களையும் பார்க்கலாம் தர்மமான விஷயங்களையும் பார்க்கலாம் அதர்மமான விஷயங்களையும் பார்க்கலாம் ஸ்க்ரீன் இல்லாமல் தர்மாதர்ம விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் ஸ்கிரீனுக்கு தர்மமோ அதர்மோ புண்ணியமோ பாபமோ போகாது இப்போ ஈஸ்வரந்தான் எல்லாம் பண்ணுறாருனா புண்ணிய பாபத்துக்கெல்லாம் பொறுப்பு ஈஸ்வரந்தான் ஈஸ்வரந்தான் பண்ணுறாருனா சம்சாரி ஈஸ்வரந்தான் ஜீவனுக்கு என்ன கார் டிரைவ் பண்ணுற போது தப்பாக ட்ரைவ் பண்ணாலும் மோசமாக ட்ரைவ் பண்ணாலும் வந்து காருக்கு ப காருக்கு தண்டனையாக இல்லை காருக்கு ப்ரைஸ் கொடுப்பானா இல்லை காரை ஓட்டணும்னுக்குறா இப்போ பகவான் என்னை ஓட்டுறாருன்னா பகவான்கிட்ட நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கேன் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது நிறைய சொல்லுவாள் எல்லோரும் நான் இறைவனிடத்தில் ஒரு கருவியாக இருக்கிறேன்னா இது ஒரு ஆட்டிடியூட் அது வந்து பாவனை ஆனால் வில்பவர் நம்மள்கிட்ட கொடுத்துருக்காரு அந்த ஆட்டிடியூடு தப்பு கிடையாது ஆனால் அப்போ தப்பு பண்ணுறபோது அதர்மம் பண்ணுறபோது யார் பொறுப்பு அதுக்கும் பகவான் தான் பொறுப்புன்னு சொன்னால் என்ன சொல்கிறது நிறைய கன்ஃபியூஷன் வரும் அதனால் புண்ணிய பாவம்லாம் அவருக்கு போயிடும் நான் புண்ணியம் பண்ணாலும் அவர் தான் புண்ணியம் பண்ணுறார் நான் பாவம் பண்ணாலும் அவர் தான் பாவம் பண்ணுறார் அந்த புண்ணிய பாவத்துக்கு அனுபவிக்க வேண்டிய சுகதுக்கத்தை யார் அனுபவிக்கிறது அவர் தான் அப்போ ஏன் நான் ஜோசியம் பார்க்குறேன் அதனால் கடவுள்தான் செயல் புரிய வைக்கிறாருங்கிறத ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு சொல்கிறேன் ஆகா இங்கே கிருத்திகி அதனால தான் சங்கராச்சாரிய முதல்ல புருஷ பிரயத்னஹான்னு போட்டார் அதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும் ஆதிசங்கரோட எப்படி அவர் இந்த நாலஞ்சு மீனிங் சொன்னால் கூட ஃபஸ்ட்டு மீனிங் என்ன சொல்கிறார் புருஷப் பிரயத்தன இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் ஆஹா புருஷப் பிரயத்னா அடுத்தது என்னதுன்னா ஷயல் வெறும் செயல் செயலாக இருப்பவர் எல்லாத்துக்கும் சத்தாக இருக்கிறதுனால ஷயலாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்லிவிடுது சதாதாரம்னு அர்த்தம் அடுத்தது சர்வாத்மத்வாத் அது இன்னொரு மீனிங் எல்லாத்துக்கும் ஆத்மவாக ஆத்மாவாக இருப்பதால் தது ஆதாரத்தையாவா லட்சியத்தே கிருத்தியா இதுவா கிருத்திகி தது ஆதாரத்தையா இன்னொரு மீனிங் ஆஹா எல்லா ஆத்மஸ்வரூபமாகவும் இருக்கார் ஏன்னா என்னோட விஷயத்தில் தான் நான் வந்து புருஷப் பிரயத்னம் சொல்லுவேன் இன்னொருத்தன் மூலமாக நான் அனுபவிக்கிறேன் இல்லையா பகவான் என்னை பக்குவப்படுத்துகிறாருங்கிற ஆட்டிடியூட்டில் எடுத்துப்பேன் எனக்கு வர்ற சுகமோ துக்கமோ அதெல்லாம் வந்து நான் அந்த அதெல்லாம் பகவான் தான் பார்த்து அத்தனையும் பண்ணுறார் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அதனால் நாலெட்ஜு ஆட்டிடியூட் ஃப்ரீவில் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும் இல்லாட்டி குழப்பம் ஜாஸ்தியாகும் அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் பகவானுடைய கையில் கருவிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் உண்மையிலேயே ஈஸ்வரனுடைய கையில் கருவியாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு உண்மையிலே என்ன அர்த்தம்னு கேட்டால் பகவான் அனுகிரகம் பண்ண சாஸ்திரத்தோடு என்னோடய புருஷார்த்தத்தை சேர்த்து வச்சுருக்கேன்னு அர்த்தம் எப்போ நான் வந்து பகவான் உபதேசம் பண்ணின வழியில் நான் வாழ்கிறேனோ அப்போத்தான் பகவானுடைய கையில் நான் கருவியாக இருக்கேன் பகவான் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரோ அதெல்லாம் நான் செஞ்சால் பகவானுடைய கையில் கருவியாக இருக்கேன்னு சொல்லக்கூடாது பகவான் வந்து நான் நல்ல காரியத்தை செய்கிற போது தான் பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கக்கூடிய சத்காரியங்களில் தர்மங்களை அனுஷ்டிக்கிற போது தான் நான் வந்து பகவான் கையில் கருவியாக இருக்கேங்கிற வார்த்தையை சொல்லணும் அது எதுக்குன்னா அகங்காரம் வராமல் இருக்கிறதுக்காக கர்வம் வரப்படாது அதுக்காக சொல்கிறது ஆனால் உண்மையிலே நமக்கு தான் ஃப்ரீவில் இருக்குது அந்த பணிவு அடக்கத்துக்காக அந்த பாவனையை வச்சுருக்கோமே தவிர அது வந்து மக உண்மையிலேயே நம்ம தான் செய்கிறோம் நம்ம பண்ணுற புண்ணியத்துக்கு நாம் தான் அனுபவிக்கணும் ஆனால் பகவான் எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கார் கர்மசாட்சி கர்மபல தாத்தா அப்படி தான் இருக்கார் அவர் காரக்கன் கிடையாது ஏன்னால் பின்னால் இன்னொரு ஸ்லோகம் இருக்குது பகவத்கீதையில் பார்த்துருக்கோம் அஞ்சாவது அத்தியாயத்தில் நகர்த்திருவம் நக்கர்மாணி லோகஸ சிருஜதி பிரபு ந கர்மபல சயோகம் சுவாவஸ்து பிரவர்த்தத்தை பகவான் வந்து கர்த்திருவத்தையோ கர்மத்தையோ கர்மபல சஞ்சோகத்தையோ பண்ணலேங்கிறார் கிருஷ்ணர் அதாவது செயல் புரியும் தன்மை செயல் செயலின் பலன் இவற்றை இறைவன் தோற்றுவிக்கவில்லை மாயையா பிரவர்த்தத்தை சங்கராச்சார சொல்கிறார் பிரபு நகர்த்திரும் நர்மாணி லோகஸ் சிருஜதி பிரபு ந கர்மஃலசயோகம் ஸ்வாவஸ்து பிரவர்த்தத்தை சுவாவஸ் பிரவர்த்தத்தை நான் ஸ்வாவா பிரகிரு மாயா மாயையா பிரவர்த்தத்தை அப்படிங்கிறார் சங்கராச்சாரியர் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் தது ஆதாரத்தையாவா ஆத்மாவாகவே இருக்கார்னு எடுத்துக்கலாம் இல்லை அதுக்கு ஆதாரமாக இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கிருத்தியா இதுவா கிருதி கிருத்தியா கிருத்தியா கிருத்தி சப்தேன லக்ஷத்தே அதாவது கிருத்தியாதார கிருத்தியாதாரா அப்படின்னு எடுத்துக்கணுமா கிருதிக்கு ஆதாரமாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் இப்போ என்னது கிருத்தஜ கிருத்திராத்மவான் ஆகா கிருதி சப்தத்துக்கு என்னெல்லாம் அர்த்தம் பார்த்துருக்கோம் புருஷப் பிரயத்னா அதாவது மனித முயற்சி செயல் அவரை இல்லாட்டி செயலாகவும் அவர் இருக்கிறார் அது இன்னொரு இன்னொரு ஞானம் அது இறைவன் செயலாகவும் இருக்கிறார் செயலின் பயனாகவும் இருக்கிறார் இந்த இந்த பாட்டை நீங்கள் புரிஞ்சுட்டா தெரிஞ்சுக்கலாம் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே செயல் புரிபவனாகவும் இருக்கிறார் உண்மையில் செயல் புரியலை அதுக்கு என்ன பிரமாணம்னா கீதையில் பதிமூணாவது அத்தியாயம் பதிமூணாவது ஸ்லோகம் நாலாவது அத்தியாயம் என்ன சொல்கிறார் சாத்துர்வர்ணியம் மயாசிருஷ்டம் குணகர்ம விபாகசகா ரெண்டாவது லைன் என்ன தசிய கர்த்தாரம் அப்பி மாம் வித்யகர்த்தாரம் அவ்யயம் இதையெல்லாம் நான் படைத்தேன் என்றாலும் நான் இதை செய்யாதவன் என்று தெரிந்துகொள் அப்படின்னா எப்படி இருக்குது கான்ட்ரடிக்ஷன் அதுதான் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு அப்படியே சட்டுலுது தசிய கர்த்தாரம் அப்பிமாம் வித்யகர்த்தாரம் அவ்யயம் சிருஷ்டிக்கு கர்த்தாவாக நான் இருக்கிறேன் எனினும் என்னை அகர்த்தா என்று தெரிந்துகொள் அப்படிங்கிறார் அந்த ஸ்லோகமெல்லாம் ஞாபகம் இருந்தால் தான் இந்த கிருத்திகிங்கிறதுக்கே அர்த்தம் புரியும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் கிருத்தி சப்த சொல்ல போனால் எல்லா அத்தியாயங்களையும் பெரும்பாலும் இந்த கிருதி சப்தம்தான் விசேஷமாக இருக்குதுன்னு கூட சொல்ல முடியும் அப்போ மூணாக பிரிச்சுக்கணும் புருஷப் பிரயத்தனமாக இருக்கார் எல்லா ஆத்மஸ்வரு அவருக்கு அவர் இல்லாத எந்த வஸ்தும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவர் இல்லாத ஒரு பொருள் உண்டா செயலும் அவர் செயலின் விளைவும் அவரு அனைத்து உயிர்களும் அவரு அப்படிங்கிற போது இது ஞானம் பாவனை ஆக எந்தெந்த ஆஸ்பெக்டில் அப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் நான் இது இன்னும் கொஞ்சம் ஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் பண்ணி சொல்கிறேன் ஆஹ் சர்வாத்மத்வாத் சர்வ ஆதாரத்தையாவா இது வந்து விவருத்திஹின்னு தாரக பிரம்மானந்தா அப்படின்னு ஒருத்தர் சங்கரபாஷ்யத்துக்கு எழுதியிருக்கக்கூடிய ஒரு டீக்கா டீக்கான்னு சொன்னால் குறிப்புரை டிப்பணின்னா தான் குறிப்புரை நோட்ஸு இது ஒரு சின்ன சப்கமெண்ட்ரி இது விவருத்திஹின்னு சொல்லி இது ரொம்ப ரேர் புக் கிடைக்காது கிடைக்காது இதோட மேன்ஸ்க்ரிப்டு ஷிங்கேரியில் இருந்தது ஷிங்கேரி ஜகத்குரு இதை வந்து மைசூர் அந்த யூனிவர்சிட்டிக்கு கொடுத்தார் இப்போ ரீசண்டாக எங்கிட்ட ஆச்சாரியர் சொன்னார் அதுதான் இதுன்னு ஆஹ் இந்த கமெண்ட்ரி பாருங்க கிருத்தியதார விஷிஷ்டா கிருத்தியா கிருதிசபேனே அதாவது கிருதிங்கிறது வந்து கிருத்யாதாரங்கிற அஜஹம் விடக்கூட அப்படி லட்சணையா பிரதிபாத் காரியமாத்திரவிஷயகிருத்தியாசிரா கிருதிநாமக பவதி அதாவது செயலுக்கு இப்போ நான் செயல் புரிகிறேன் அகம் மனுஷியா எனக்கு வந்து இந்திரியங்கள் இருக்குது கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் இருக்குது இது உள்ளுக்குள்ளே ஜீவன் தான் இருக்கேன் ஜீவனுக்கு ஆதாரமாக யார் இருக்கா மாயை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மாயைக்கும் ஆதாரமாக யார் இருக்கா ஈஸ்வரன் தான் இருக்கார் பிர பிரமன்தான் இருக்குது ஆஹ பிரம்ம என்ன பிரம்ம மாயாசகிதம் பிரம்ம மாயாரகிதம் பிரம்ம அடிப்படை அதுக்கு என்னென்னு கேட்க கேட்கக்கூடாது மாயாரஹித பிரம்மை அப்புறம் மாயாசகித பிரம்மை அப்புறம் ஜீவகா ஷரீரம் இந்திரியாணி கர்ம போக இத்தனையும் ஒரே நேரத்தில் திங்க் பண்ணணும் இப்போ மனுஷ்யன் எடுத்துக்கோங்களேன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மனுஷா என்ன மனுஷா தமிழ் பாஷா தமிழன் மனிதன் தமிழன் அது சொல்லணும் இல்லையே ரொம்ப முக்கியம் மானமுள்ள மரத்தமிழன் ஆகையினால அதாவது மனிதன் தமிழன் என்ன இந்த குரூப்பில் பிறந்திருக்கேன் இந்த கம்யூனிட்டி அதுக்கப்புறம் என்னது சன்னியாசி இல்லையா வேதாந்தா டீச்சர் எல்லாம் சூப்பர் இம்போசிஷன் அப்போ ஒரிஜினலாக நான் யார் ஹியூமன் ஹியூமன் ஆஸ்பத்திரிக்கு போனால் அனாட்டமி தான் பார்ப்பான் சன்னியாசினோ பிராமணன்னோ இவன் வந்து இதுவாக ஹியூமன் பாடியோட அனாட்டமி அதுதான் பார்க்க முடியும் அங்கே போய் இவன் முஸ்லீமாக கிறிஸ்டியனா ஹிந்துவா எல்லாம் ஒன்றும் பார்க்க முடியாது நம்ம அதுக்கும் பின்னால் போகிறோம் எப்படி பாருங்கள் ரிலிஜன் ரிலிஜன் ஈஸ் சூப்பர் இம்போசிஷன் இல்லையா மதமும் என் மேலே கற்பிக்கப்பட்டிருக்கு அது மாதிரி இதெல்லாம் கற்பி இந்த மதம் கற்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிற மதம் ஹிந்து மதம் வேறு எந்த மதத்திலேயே மதம் கற்பனைன்னு சொல்லுவானா நான் ஹிந்து மதத்தைச் சேர்ந்தவன் என்பது உண்மையா கற்பனையா அப்படின்னு கேட்டால் கற்பனை கற்பனை என்று சொல்வது எந்த மதம்னா இந்து மதம் ஆஹ் இது இது நான் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் அதே மாதிரி இங்கே என்ன எடுத்துக்கணும் மனுஷியா ஜீவஹா ஈஸ்வரன் இருக்காரா இல்லையா உள்ளுக்குள்ளே கர்மசாட்சி அவர் இருக்கார் அவருக்கு ஆதாரமாக என்ன இருக்குது சுத்த பிரம்மன் மாயாரகித பிரம்மன் மாயாரஹிதம் பிரம்ம மாயாசகிதம் பிரம்ம ஜீவஹா மனுஷியா அப்போ நான் பண்ணுற செயல்கள்னால் யாரை சார்ந்திருக்கு கடைசியில் அல்டிமேட்டாக எல்லாம் அண்டபகிரண்டமும் மாயா விக்காரமே ஆக எல்லா ஆங்கிள்லேயும் திங்க் பண்ணி பார்க்கணும் அப்போ அப்போ தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கர்மணியபிப்பிரவிறோபி நைவ கிச்சித் கரோதி சா ஆக்டிவாக இருந்தாலும் ஒன்றும் வேலையே பண்ணலங்கிறார் கிருஷ்ணர் தியாக கர்மஃலாசங்கம் நித்தியிருபோ நிராசிரய கர்மியபிப்பிரவத்தோப்பி நைவ கிச்சித் கரோதி ச அவன் எவ்வளவுதான் வேலை பண்ணாலும் ஒன்றும் வேலையே பண்ணலேங்கிறார் எவ்வளோ தான் அனுபவிச்சாலும் ஒன்றுத்தையும் அனுபவிக்கலேங்கிறார் எப்படின்னா அந்த ஆங்கிள் தான் ஜீவதா கரோதி மனுஷ்டியாக ஜீவதியாக கரோதி பிரம்ம திருஷ்டியாக அகர்த்தா அஹ வியாவகாரிக்ருஷ்டியாக அஹம் கர்த்தா அஸ்மி பாரமார்த்திக்ருஷ்டியாக அகர்த்தா இதுக்கு இவ்வளோ வியாக்கியானம் பண்ண வேண்டியிருக்கு கிருதி ஓம் கிருத்த ஏ விஷ்ணுவுக்கு ஒரு நமஸ்காரம் கிருத்தையே நமஹான்னு சொன்னால் இத்தனை யோசிக்க வேண்டியிருக்கு இருக்கட்டும் ஆஹா ததாச்ச காரியமாத்திர விஷயக கிருத்தியாசிரயா அதாவது காரியமாகவே அவர் இருக்கார்னு சொல்லலாம் இல்லாட்டி காரியம் பண்ணுறதுக்கு ஆசிரியமாக இருக்கார்னு சொல்லலாம் ஆக எல்லாத்தையுமே வியாபிச்சிருக்கு ஆக அத்தியஸ்தம் முழுக்க வியாபிச்சிருக்கிறது எது அத்தியாசம் அதிஷ்டானம் மித்யா முழுக்க வியாபிச்சிருக்கிறது எது சத்தியம் துவைத்தம் முழுக்க வியாபிச்சிருக்கிறது இது அத்வைத்தம் பேதம் முழுக்க வியாபிச்சிருக்கிறது இது அபேதம் ஆக பேதாபேதத்தை பிரிக்கவே முடியாது சத்தியம் இல்லாமல் மித்திய இல்லை மித்தியை இருக்கிறது மித்தியன்னு சொல்கிறதுனால தான் ஆதிஷங்கர் இதை வச்சிருந்தால் எஸ்டாப்ளிஷே பண்ணுறார் இதை மிச்சேன்னு சொல்லணும்னா சூன்யத்திலேருந்து மிச்சேன்னு சொல்ல முடியாது சத்தியம் இல்லாமல் மிச்சையை சொல்ல முடியாதுன்னு சொல்லி புத்திஸ்ட்ட சொல்கிறார் அவன் எல்லாம் மித்யாங்கிறாங்க பௌத்தர்கள் சர்வம் எப்படி இல்லை சத்தியம் இல்லாமல் எப்படி மித்தியம் வரும்னு கேட்டார் ஆதிசங்கர் ஒரு சத்து இல்லாமல் மிச்சம் எப்படி வர முடியும் சத்தியம் இல்லாமல் மிச்சியை நீ சொல்ல முடியாது ஆக மிச்சம் மாத்திரம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது சத்தியம் இல்லாமல் மிச்சம் இல்லை ஆஹா மித்தியை அனுபவிக்கிறதுனாலேயே சத்தியம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணுன்னு விட்டார் ஆஹா பிரம்மைவ சத்தியம் ஜெகன் மித்யா இதெல்லாம் இவ்வளவு விஷயம் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு சரி நீ ஆத்மவான் இந்த கிருத்தையே நமகா முடிஞ்சது கிருத்திர் ஆத்மவான் ஆத்மவான் ஆத்மவான்னு என்ன அர்த்தம் சொல்கிறார் பாருங்கள் பாஷ்யம் இதெல்லாம் படிச்சுட்டோமா இல்லையே ஸ்வமஹிமா प्रतिष्णि आत्मवान பிரதித்தன் பகவா தகவவகி ஸ்வே மீம்னா ஆமாவன் கிடைத்து அர்த்தஞ்சு ஆமவ आत्मवान ஆந்தோ ஆத்மவக ஆத்மவந்த ஆத்மவந்தம் ஆத்மவந்தவு ஆத்த்மவத ஆத்மவான் தனவான் குணவான் அது மாதிரி மதுப்பு மதுப்பு வத்துப்புன்னு சொல்லுவாங்க சில பேர் ஆக என்னால் இந்த அதனால் மதுப்புன்னா என்னென்னு நினச்சிக்காங்க கிராமர் ஆக தனவான் குணவான் புத்திமான் பலவான் ஞானவான் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஆத்மவான் ஆத்மவான்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னா ஆத்மவான்னா மகிமை பொருந்தியவன் தன் மகிமையில் இருப்பவன் சாதாரண ஆத்மவான்னா ஆத்மாவை உடையவன் சொல்லணும் தனவான்னா தனத்தை உடையவன் குணவான்னா குணத்தை உடையவன் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் ஸ்வமகிம பிரதிஷ்டி தத்துவத் ஆத்மவான் தன் மகி தன் மகிமையில் நிலைத்து நிற்பதால் அவன் ஆத்மவான் என்ன விவகாரம் பண்ணினாலும் ஸ்வரூபத்தை ஒரு நாளும் மறக்கிறது இல்லை கோகம் நான் எவ்வளவு விவகாரம் பண்ணினாலும் என்னோடய ஒரிஜினல் மகிமையிலிருந்து நான் விளகிறதில்ல ஒரிஜ மகிமை தான் எல்லாருக்கும் மகிமையுடையவர்கள் தான் தேவனுக்கே மகிமைங்கிறான் தேவனுக்கும் மகிமை எனக்கும் மகிமை எனக்கு மகிமை இருக்கிறதுனால் என்ன தேவனுக்கு நான் இருக்கிறதுனால தான் தேவனுக்கே மகிமைன்னா எப்படி சொல்கிறான் இல்லையா தேவனுக்கே மகிமை தெரியுமில்லையா கிறிஸ்டியானிட்டியில் சொல்கிறேன் கிறிஸ்துவ மதத்தில் சொல்கிறேன் தேவனுக்கு மகிமை அப்படின்னா எல்லாம் இறைவனுக்கு நன்றிங்கிற மாதிரி ஆனால் உண்மையில் தேவனுக்கு மகிமைன்னு சொல்கிறது எனக்கு கிடச்சிருக்கே அப்போ எனக்கும் மகிமை தானே ஆ ஸ்வே மகிம்னி பிரதிஷ்டிதான்னு கோட் பண்ணுறார் சாந்தோக்கிய உபனிஷத்து ஏழாவது அதாவது பூம வித்யா பூம வித்யாவில் இருபத்தி நாலு ஒன்று இது ஸ்ருதே தன்னுடைய மகிமையில் நிலைத்திருக்கிற மற்ற மகிமையெல்லாம் போலியான மகிமை எல்லாருடைய ஒரிஜினல் மகிமை அகம் பிரம்மாஸ்மிதான் அகம் பிரம்மாஸ்மிங்கிறது தான் ஒரிஜினல் மகிமை மற்ற மகிமையெல்லாம் வந்து அதில் மித்யா மகிமா இதுதான் சத்திய மகிமா அந்த க்ளோரியெல்லாம் என்னது மாயையான க்ளோரி இதுதான் ஒரிஜினல் ரியல் குளோரி அதை சொல்கிறார் ஆத்மவான் இன்னொரு இடத்துல வந்து கீதையில் ஆத்மவான்கிறதுக்கு சங்கராச்சாரியார் ஆத்மவான் பவாங்கிறார் அர்ஜுனனை பார்த்து நி ஸ்ரீகுண்ணிய விஷயாவேதாக நிஸ்திரைகுண்ணியோ பவார்ஜுன நிர்துவந்தோ நித்யசத்வஸ்தோ நிர்யோகேம ஆத்மவான் அப்படிங்கிறார் அந்த இடத்துல ஆத்மவான்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ பவாங்கிறார் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார் ஆத்மவான் பவாங்குறார் நீ ஆத்மவானாக இருங்கிறார் அதுக்காக ஆதிசங்கரை சொல்கிறார் கேர்ஃபுல்லாக இருன்னு அர்த்தங்கிறார் எப்பவும் நீ வந்து உன்னோட பேலன்ஸை விட்டுவிடாதே மென்டல் பேலன்ஸ்லேருந்து விலகி போயிடாது டெம்பராயிட கோவப்படாதே கொயட்டாக ஹேண்டில் பண்ணு இல்லை ஆத்மவான் பவானா அப்ரமத்தோ பவாங்கிறார் ஆதிசங்கர் அப்புறமத்தோ பவானா என்ன அர்த்தம் கேர்ஃபுல்லாக இருன்னு அர்த்தம் ஜாகிரதையாக பற்றிய விழிப்புணர்வோடு வாழ்ந்து கொண்டிரு ரொம்ப அழகான ஸ்லோகம் அது நாற்பத்தி அஞ்சு ரெண்டாவது அத்தியாயம் பகவத்கீதை ரெண்டாவது அத்தியாயம் நாற்பத்தஞ்சாவது ஸ்லோகம் அங்கே இருக்கிற ஆத்மவான்கிறதுக்கு அர்த்தம் வேறு இங்கே இருக்கிற ஆத்மவான்கிறக்க அர்த்தம் என்ன அர்த்தம்னா ஸ்வயம் ஸ்வமகிம்னி பிரதிஷ்டித்தோகம் எல்லோருக்கும் இது சொந்தம் நாய்க்கும் புலிக்கும் எல்லாத்துக்கும் பண்டித்தாக சம இந்த மகிமை எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மகிமை மற்ற மகிமையிலெல்லாம் ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கலாம் ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி ஒருத்தருக்கு இல்லாமல் இருக்க முடியாது ஒருத்தருக்கு இருக்க முடியாது ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு மகிமை இருக்காது ஆனால் இந்த மகிமைங்கிறது எல்லாேருக்கும் பொதுமை பொதுவாக இருக்கிறது சைத்தன்ய ஸ்வரூபத்துவாத் சத்ரூபத்துவாத் அத்வைதத்வாத் அத்வைத்தந்தான் மகிமை அத்வைத்தந்தான் ரியல் குளோரி அதல் குைத்தத்தில் இருக்கிற குளோரி எல்லாம் சீமிங்லி குளோரி not ரியல் glory.. அதுதான் அர்த்தம் அடுத்தது சுரேஷா சுரேஷ சுேம்ராத்ம சுரேஷரணம் விஜாவோ வல பிரத்யர்சன சுரேஷ் சரணம்மா விஸ்வரேத்திர அஹ்வத் சரோவிய பிரத்யன இதோட நூறு நாமக்கள் முடிய போகிறது சர் பிரத்யாக வரைக்கும் அதனால் பிரதம த பிரமஷத்தக்கம் ஈஸ் ஓவருன்னு சொல்கிறார் ஆக இந்த ஸ்லோகத்தோட இது முடியறது நூறு முதல் குரூப்பு முடிகிறதுங்கிறார் சரி சுரேஷா படிக்கலாம் சுராணாம் தேவானாம் ஈஷா சுரேஷ சூபபதோவா பதோபா ராதாது சோபனதாத்தூணாம் வாபனதாத்தூணாம் வா ஈஷா சுரேஷா சுராணாம் தேவானாம் ஈஷா சுரேஷ இதுதான் தமிழில் நிறைய பேர் பழக்க சுரேஷ் இப்படி பேர் வைக்கணும் இல்லையா இதுதான் எல்லாம் ஷகாரம் போட்டான் இல்லை ஷக்காரமெல்லாம் ஷகாரம் ஆகிடுது ரமேஷ் சுரேஷ் தேவேஷ் எல்லா இஷ் இஷ் இஷு அல்ல ஷஹா இந்த நிஷாங்கிறத நிஷாங்கிற நம்ம சொன்னால் நீங்கள் தப்பாக சொல்கிறேங்கிறான் எல்லாம் கலிகாலம் அல்ல சுராணாம் அது போராடுறதுக்கு நியூமராலஜி வேறு பேரை கொலை பண்ணுறது நம்ம பேரையே கொலை பண்ணி இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பேரே இருக்க மாற்றிடுவோம் மொரீஷியஸில் ஒரு ஒருத்தருக்கு மாதிரி ஆகிடும் சுராணாம் தேவானாம் ஈஷா தேவர்களுடைய தலைவன் சுரேஷா இந்திரனுக்கே இந்த பேருண்டு இந்திரனுக்கும் சுரேஷான்னு தான் பேர் தேவர்களின் தலைவன் இன்னொரு அர்த்தம் சொல்லப்படுங்க சு உபபதாவா ரா தாத்து ராங்கிறதுக்கு என்ன பார்த்தோம் ராத்தி தானே கிரகணேச்ச ராங்கிற தாத்துவுக்கு to give to take rendu <laughs> meaning irukku ra angiradhu oru root verb oda root adhi andha su upapada angirar upasargam su angra upasargathoda ra angra dhaatuva sheta adha yenna meaning na shobhana datrinaam vaa eeshaha adhavadhe நல்ல விஷயங்களை தேவர்கள்லாம் கொடுக்குறார்கள் இப்போ வந்து கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர் ஒன்று சேங்ஷன் பண்ணால் அது கீழே எத்தனையோ அதிகாரிகள் வந்து நம்மள்ட கொடுக்குறாங்க ஆகும் அவர்களுக்கு கொடுக்குறது யார் மூலம் யாருன்னா கலெக்டர் கலெக்டருக்கு பவர் கொடுக்கறது அப்படியே போயிட்டே இருக்கும் அது மாதிரி சோபன தாத்ருணாம்வா ஈஷகா நல்லதையெல்லாம் பிறருக்கு வழங்குபவர்களின் தலைவன்கிறார் நன்மையை பிறருக்கு வழங்குகின்றவர்களுடைய தலைவன் சோபன நல்ல விஷயங்களை பிறருக்கு கொடுக்கின்றவர்களுடைய தலைவனாக விளங்குகிறார் சோபன தாத்ரி நாம்வா ஈஷகா சுரேஷா ஆக ரெண்டு மீனிங் சொல்கிறார் தேவர்களின் தலைவன் அல்லது தேவர்களுக்கு தலைவனுங்கிறத விட பொதுவாக எல்லாருக்குமே உலகத்தில் யாரெல்லாம் பிறருக்கு நன்மையை செய்கின்றார்களோ அந்த நன்மையை செய்கின்றவர்களெல்லாம் கடவுளை மனதிலே வைத்து கொண்டு தான் செயல்புரிகிறார்கள் இறைவா எனக்கு பிறருக்கு வழங்கும் வாய்ப்பை கொடு என்று கேட்டுக்கொண்டு அவர்கள் வழங்குகிறார்கள் நல்ல காரியத்துக்காக நான் வாங்குகிறேங்கிறதும் அதனால்தான் வேதம் அப்படி சொல்லியிருக்கு அதாவது கொடுக்குறவனும் புண்ணியம் கிடைக்குங்கிற ஆசையோடு தான் கொடுக்குறானான் வாங்க இதை வாங்கி நான் நல்ல காரியம் பண்ணுவேன்னு தான் வாங்குகிறானோ அப்படி வேதத்தில் மந்திரம் இருக்குது காமோ காம பிரதிகிரஹீதா கல்யாணத்தில் சொல்கிறான் அந்த பொண்ணை வாங்கிக்கிறான் இல்லையா தானம் வாங்கிக்கிறான் இல்லையா தானம் வாங்குற போது கொடுக்குறவன் என்ன சொல்கிறான்னா பொண்ணை தானம் கொடுக்குறவன்னு என்ன சொல்கிறான் இது கல்யாணத்தில் இந்த மந்திரம் சொல்கிற இந்த இந்த பொண்ணை கொடுக்குறவன் என்ன சொல்கிறான் இந்த பொண்ணை கொடுக்கறதுனால நான் புண்ணியத்தை அடைகிறேன் அப்படிங்கிறான் அந்த பொண்ணை வாங்கிக்கிறானே அவன் என்ன சொல்கிறான் இந்த பொண்ணை பெண்ணை பெற்றுக்கொள்வதால் நான் புண்ணியத்தை அடைகிறேன் நம்ம வே லௌகிக்கத்தில் எல்லாம் நிறைய தகராறு அது வேறு விஷயம் ஆனால் மந்திரம் இப்படி தான் இருக்குது இது தெரிஞ்சால் என்ன பிரச்சனை வரப்போகிறது ஏஷா தேம தட்சிணா உனக்கு இது காமதட்சிணை காமம்னா என்னன்னா காமம்னா புண்ணிய காம புண்ணியத்தை விரும்புகிறோம்னு அர்த்தம் இந்த இது இந்த இதை விட்டுடுவான் கேவல காம இல்லை புண்ணிய காமா காமன்னா டிசையர் எனி டைப் ஆஃப் டிசையர் சோபனதாத்தூ ரெண்டாவது மீனிங் சோபனதாத்தூஷ சுரேஷ அடுத்தது சரணம் சுரேஷம் ஆர்த்தி ஆர்த்திஹரத்து அந்த புஸ்தத்தில் வர ஆர்த்தி ஹரத்வாத் இருக்கா ஆர்த்தி ஹரணத்வாத் ஓகே பரவாயில் ஆர்த்தா நாம் ஆர்த்தி ஹரணாத் அப்படி ஒரு பாட்டம் இருக்குது ஆனால் இந்த புத்தகத்தில் ஆர்த்தி ஹரணாத் இருக்குது அவரே நம்பர் போட்டு கீழே போட்டிருக்கார் ஆர்த்தி ஹரணத்வாத் அப்படின்னு பாட்டபேதம் இருக்குது போட்டிருக்கார் ரெண்டும் ஓகே ஆர்த்தானாம் ஆர்த்திஹந்தாரம் பீத்தானாம் பீத்திநாசனம் துஷதாம் காலதண்டம் தம் ராமச்சந்திரம் நமாம்யஹம் அப்படின்னு சொல்கிறோம் நாம் சரணம்னா என்னன்னா புகலிடம் சாதாரணமாக புகலிடம் தான் அர்த்தம் அவ்வளோதான் ஆர்த்தா நாம் ஆர்த்தி ஹரணாத்து ஷரணம் துன்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு கதி ஆஹா ஷரணம் இந்த சரணத்துக்கு நிறைய அர்த்தம் சொல்கிறார் விபீஷண கஜேந்திர விபீஷண ஈசா சுவாமி சரணம் கிருஹராக் கிருஹராட்சித்ரீ ராட்சித்ரோ வதரக்ஷணையோ அப்பி ஷரணம்னு சொன்னால் காப்பாற்றவர்னு அர்த்தம் பாதுகாக்கின்றவர் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் சரணம் சரணம்னு சொல்கிறோம் சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் சுவாமி சரணம்ங்கிறது மந்திரம்னு சொல்லியிருக்கேன் ஒரு வகுப்பில் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம்ங்கிறது தான் ஐயப்பனுக்கு சொல்கிற மந்திரம் எப்படி வந்து நம சிவாயா சொல்கிறோமோ ஓம் நமோ நாராயணாயா சொல்கிறோமோ அது மாதிரி சபரிமலை ஐயப்பனுக்கு சொல்கிற மந்திரம் மூல மந்திரம் சுவாமி சரணம் தான் சுவாமி சரணம்ங்கிறது நல்ல மந்திரம் சுவாமிங்கிறது தன்னை ஆளவன் அர்த்தம் செல்ஃப் மாஸ்டர் தன்னை ஆளுகிறவன் அர்த்தம் சரணம் அவனை நான் டிபெண்ட் பண்ணுறேன்னு அர்த்தம் சரணம்னா டிபெண்டிங் நான் அவரை சார்ந்திருக்கேன்னு அர்த்தம் தன்னை ஆளுகின்றவனை சார்ந்திருக்கிறேன்னா என்ன அர்த்தம் தன்னை ஆளுகின்றவனை என்னை ஆளுவதற்காக நான் சார்ந்திருக்கின்றேன் என்ன நான் மாஸ்டர் பண்ணணும்னா ஏற்கனவே தன்னை மாஸ்டர் பண்ணவனை போய் டிபெண்ட் பண்ணா தானே பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு வள்ளுவர் சொன்னார் ஆக பற்றான் பற்றினை பற்று விடற்கு பற்றுக பற்றான் பற்றுங்கிறது வந்து திருவள்ளுவர் சொல்கிறார் துறவர் பரிமேலழகர் விளக்கத்தில் சொல்கிறார் துறவிகளை பற்றி பற்றற்ற பெரியோர்களை பற்றி நமக்கும் பற்றற்ற தன்மை வரும் பற்று விடற்கு பற்றான் பற்றினை பற்றுக அது மாதிரி சுவாமி சரணங்கிறது தன்னை ஆளுபவனை சார்ந்திருந்தால் நாமும் நம்மை நாம் ஆளலாம் நம்மை நாம் ஆளலாம்னா என்ன அர்த்தம் நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் மாஸ்டரி அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதுதான் என்னை நான் ஆள வேண்டுமானால் தன்னைத்தான் ஆழ்ந்து ஆழ ஆளுகின்றவனை நான் சார்ந்திருக்க வேண்டும் அழகான விஷயம் ஆஹ ஆர்த்தானாம் ஆர்த்தானா விபீஷண கஜேந்திர திரௌபத்யாதீனாம் சம்சாரினாம் விபீஷணனுக்கு சரணாகதி கொடுத்தார் ராமருடைய அது நிறைய வைஷ்ணவர்கள்லாம் வந்து ஸ்ரீமத் ராமாயணம் சரணாகத்தியை போதிக்கிறதுன்னு தான் சொல்லுவார் முதல்ல குஹன் அப்புறம் சுக்ரீவன் குகன் வந்து நண்பர் சுக்ரீவனுக்கு சரணாகதி கொடுத்து அபயம் கொடுத்தார் எத்தனையோ ரிஷிகளுக்கெல்லாம் நான் பாதுகாப்பு தரேன்னு சொன்னார் அதனால் ஹோல் இராமாயணம் வந்து ஷரணாகதி தத்துவத்தை சொல்லுகிறது என்று வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரொம்ப ஆழமாக சொல்கிற வழக்கம் அது மாதிரி விபீஷணன் அப்புறம் அடுத்தது கஜேந்திரன் திரௌபதி பிரஹ்லாதன் எல்லோருக்கும் வா சம்சாரினாம் வா ஸ்வ ஆச்ரித்தானாம் ஜனன மரண ரூப சம்சார ஆர்த்தி ஹரத்வாத்து ஷரணம் இவர் ஏன்னா அது கொஞ்சம் சௌரியமாக இருக்குது சில விஷயங்கள்லாம் அதுக்காகத்தான் அதை எடுத்துட்டுருக்கேன் இல்லாட்டி இன்னும் நீண்டு நின்னே போகும் வியாக்கியானம் அப்புறம் உபநிஷத்தில் இருக்குது ஸ்வேதாஸ்வத்திர கோட் பண்ணுறார் ஆச்சாரியால் விட்டுவிட்டார் இவரை விட மாட்டேங்கிறார் தாரக பிரம்மானந்தா சர்வசிய சரணம் சுகருத்து எல்லோரையும் பாதுகாக்கின்றவர் நண்பர் அப்படின்னு ஸ்வேதாஸ்வத்தர உபனிஷத்தில் சொல்லியிருக்கு சியாத ஆனந்த துரானந்த அது வேறு அஹ சுரேஷா ரணம் சுரேஷரணம் அடுத்தது என்னது ஷர்மா ஷர்மன்னா சாதாரணமாக சுகம்னு அர்த்தம் தான் அப்படியே சொல்கிறார் ஷர்ம சமே வர்ம சமே அங்காணிச்சமே ஸ்தானிச்சமே அதனால் பிராமணனுக்கெல்லாம் ஷர்மாங்கிறது சேத்துக்கிறது அது மாதிரி க்ஷத்ரியனுக்கெல்லாம் வர்மான்னு சேர்த்துக்கிற வழக்கம் அதே மாதிரி வைஷ்யர்களுக்கெல்லாம் குப்தா இதெல்லாம் மனுஸ்மிருதியில் இருக்குது அப்புறம் சூதரர்களுக்கெல்லாம் தாசா அப்படி போட்டுக்கிற வழக்கம் ஆக இதெல்லாம் வந்து இந்த பேரோடு வரும் இப்போ ராமகிருஷ்ண சர்மா ராமகிருஷ்ண வர்மா ராமகிருஷ்ண குப்தா ராமகிருஷ்ண தாசா இது வந்து வர்ணத்தை காட்டுறது இது வந்து இந்தந்த வர்ணத்துக்கு இதை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி மனு சொல்கிறார் அது இருக்கட்டும் இங்கே வந்து அது பொதுவானது ஏன்னால் இவங்க சொசைட்டிக்கு எப்போவும் சுகத்தை கொடுத்துட்டே இருக்கணும் யார் பிராமணன் சொசைட்டியோடய வெல்ஃபேரை பற்றியே எப்போ பார்த்தாலும் தியானம் பண்ணி ஜனகா சமஸ்தா சுகினோ பவந்தோன்னு பிரார்த்தனை பண்ண வேண்டியவன் வர்மா அவனுக்கு என்னென்னா அவனுடைய பலத்தை ஷரீர பலம் இதெல்லாம் காட்டி தெய்வ பிராமணனுடைய அனுகிரகம் எல்லாத்தையும் வாங்கிக்கிண்டு அவனுடைய சரீர பலத்தையும் உபயோகப்படுத்தி சொசைட்டியை பாதுகாக்கணும் இவனுக்கு இதெல்லாம் பண்ணணும் சமூகத்தை எக்கானமிலாம் ஃபுல்லாக இவங்க பார்க்கணும் எல்லாத்தையும் குப்தா குப்தான்னா எல்லாத்தையும் க பாதுகாக்கணும் ஒரு அவசரத்துக்கு இன்னும் இது பண்ணணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டான் குப்தா எப்போவுமே சேவிங்ஸ் இருக்கணும் கவர்மெண்டில் எல்லாம் கஜான ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டான்னா சில சமயம் அதான் என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த அம்மாவுக்கெல்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க வரவே வராது வெளியில் நல்லதுங்கிறேன் இவங்க தான் குப்தா நல்லது குப்தா கோப்தா ரொம்ப அப்படி பெரிய கஷ்டம் வர்றப்போது பார்த்துக்கலாம் அதுவும் அவங்கள்டிருந்து வர மாதிரி காட்ட மாட்டாங்க வேற எங்கேருந்தோ வந்த மாதிரி காமிப்பாங்க அப்போ திரும்பி வரும் அது நல்லது தானே பொறுப்பு இல்லாததானே வர இதெல்லாம் எப்படி சுவாமி தெரியும் தெரியாது என்ன இவ்வளோ வயசாகிடுது இது கூட தெரியாது நல்லது நானே போய் இப்போ கேட்டால் பாலகிருஷ்ணராஜா ஒன்றும் இல்லைன்றுருவார் அப்புறம் என்ன சொல்லுவார் நான் அதெல்லாம் வந்து அது வேறு விதமாக இங்கே இருந்தால் வந்துடும் அது அப்புறம் ஆனால் அது சொல்கிறோம் நல்லது தானே அப்படி ஒருத்தர் பொறுப்பாக இருக்கணும் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொடுத்துட்டே இருந்தாள் கேட்ட உடனே அப்புறம் அதுக்கு ஒரு விவசையே இல்லாமல் போயிடும் ஆ ஷர்ம ஷர்மாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன பாருங்க பரமானந்த ரூபத்வாத் ஷர்ம ஒரே விஷயத்தை முடிச்சு பரம ஆனந்த ரூபத்வாத் ஷர்ம பகவான் ஷர்மாவாக ஷர்மா இருக்கா சர்மமாக இருக்கா சர்ம ரூபமாக இருக்கார் ஆகையினால் ஷர்மா ஷர்மானவ் ஷர்மான சர்மன்னு சப்தா நகாராந்தா புல்லிங்க ஷர்மன் ஷப்தர்மா ஷர்மானவ் ஷர்மான அதே மாதிரி வர்மன் அதே மாதிரி கோப்த்ரு அது கோப்த கொஞ்சம் கவனிக்கணுது ஆஹா பரமானந்த ரூபத்வாத் ஷர்மா அடுத்தது விஸ்வரேதாக விஸ்வரேதாகனு சொன்னால் சாதாரணமாக ரேத்தஸ்னு சொன்னால் செமன் என்னது ரீப்ரொடக்டிங் ப்ரொடக்டிவ் லிக்விடுங்கிறான் அதனால் அடுத்த ஜெனரேஷனை உற்பத்தி பண்ணுறதுக்கான விந்து சாதாரணமாக ரேத்தஸ் இங்கே என்ன சொ விஸ்வரேத்தஸ்ஸுன்னு என்ன அர்த்தம்னா விஸ்வகாரணான்னு அர்த்தம் விஷ்வாரணம் ஜகத் காரணம் அர்த்தம் பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கிறவர் அதனால் விஷிக்கு காரணே அதனால் விஷரேத்த பிரணையா விஷரேத்துவீ ச பிரவா விஷய காரண வித்த விஷத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதுனால விஷ்ரேத்தரம் சர்வா எல்லா பிரஜைகளும் எஸ் சாஷா உத் உபவ மாயாசிரமண ஆ உபவந்த ச பிரஜைகளுக்கெல்லாம் பிரஜைகளெல்லாம் தோற்றுவிப்பவர் படைப்பை தோற்றுவிப்பு பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறார் சாரமாக சொல்கிறோம் இல்லையா இறைவன் என்ன பண்ணுறாராம் இந்த ஜீவர்களுக்கு உயிர்களுக்கு எல்லாம் துவைத சாஸ்திரம் பரமாத்மா இந்த ஜீவாத்மாக்களுக்கு ஷரீரத்தை கொடுத்து இந்த ஷரீரத்தில் கரணங்களையும் கொடுத்து இந்த பிரபஞ்சத்தையும் கொடுத்து அதில் சுகதுக்கத்தையும் கொடுக்கிறாராம் அதில் தனு கரண புவன போக பிரதா தனு அப்படின்னா உடம்பு கரணம்னா இந்திரியங்கள் கர்மே கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் அந்த கரணம் கரணம் எது சூக்ம சரீரம்னு எடுத்துக்குவோம் தனு கரண புவனம் புவனம்னா க்ரியேஷன் போகம் அதில் வந்து சுகதுக்கத்தை அனுபவிக்கிறது இதை வந்து ஜீவாத்மாக்களுக்கு பரமாத்மா கொடுக்குறார் அப்படின்னு இருக்கு அதனால் என்ன பண்ணுறாருனா பிரஜாபவகா பிரஜாபவகான்னா சரீரங்களை கொடுக்குறாருன்னா அர்த்தம் ஜீவனை உண்டு பண்ணுறாருங்கிறது மாத்திரம் வராது துவைத சாஸ்திரத்துலேயும் வராது அத்வைதத்துலேயும் வராது ஜீவனை எல்லாம் உண்டு பண்ணுறார் பகவான் அப்படின்னு சொல்ல மாட்டோம் உயிர்களை படைத்தார் அப்படின்னு எந்த இடத்துலேயும் வராது வந்தால் தப்பு இறைவன் உயிர்களை படைத்தார் அப்படின்னு சொன்னாலே அனாவசியமான வேலை என்னது எதுக்கு படைக்கணும் தேவையாது கேட்போமா மாட்டோமா ஏன் படைப்பாமே ஏண்டா சாமி என்னை படைச்ச இதுக்கு படைக்கணும் சரி படைச்சுட்டார் படைத்தப்புறம் வாழ்கிறத பற்றி கேள்வி கேட்குறோம் அது வேறு விஷயம் ஆனால் ஜீவர்களை படைத்தார்ங்கிறது கிடையாது ஜீவன் எப்பவும் இருக்கான் ஈஸ்வரன் அனாதி மாதிரி ஜீவனும் அனாதிங்கிறது மறக்கக்கூடாது பிரஜாபவகா பிரஜாபவஹான்னா பிரஜா நாம் உற்பத்தி கர்த்தா பிரஜா நாம் காரணக்கர்த்தா எல்லாத்துக்கும் அதிஷ்டான ரூபத்துவாத் போட்டுவிடலாம் ஆக்சுவலாக பாருங்க இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம் என்னது அதிஷ்டானம் அதிஷ்டானம் வந்து என்னது பிரம்மன் ஆசிரியம் மாயா அதனால் சூப்பர் இம்போசிஷன் நடக்கிறது அப்படி கூட சொல்லலாம் தோன்றுறது பார்க்கலாம் அது ரொம்ப சொன்னால் அதுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்லாம் வரலாம் ஆனால் நீங்கள் எப்போவுமே இதை மறக்கக்கூடாது அதிஷ்டானம் ஆசிரயம் அத்தியாசம் எக்ஸாம்பிளில் இந்த எக்ஸாம்பிள் என்னென்னா ஆசிரியத்தை எடுத்து விடணும் பிரம்மனுக்கு வர்றபோது அத்தியாசம்தான் அதிர்ஷ்டான அதிஷ்டானத்வம் ஆல்சோ ஆசிரயம் அத்தியாசம்தான் ஏன்னா அத்தியாசம் இருக்கிறதுனால தான் அதிர்ஷ்டானம் சொல்ல வேண்டியிருக்கு அதிர்ஷ்டானத்தை வந்து புரிஞ்சின்ற பிறகு அதிர்ஷ்டானத்வம் அதிர்ஷ்டானமாக இருக்கும் தன்மையும் உண்மையில்லை அதிஷ்டானம் ரொம்ப நேரம் பேசினவுடனே யாரோ மகாஸ்வாமிகளோட அதிஷ்டானம்னு நினச்சிக்காய்ங்க அதிஷ்டானம்னா சப்டாட்டம் சப்டாடம் ரொம்ப நேரம் கழிச்சு அதிஷ்டானத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு எந்த சுவாமிகளோட அதிஷ்டானத்தை பேசுகிறார் அப்படின்னு ரொம்ப நேரம் கழிச்சு சீரியஸாக வந்து கேட்டேன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அதிஷ்டானம்னால் சுவாமிகளோட அதிஷ்டானம்லாம் கிடையாது இந்த இடத்துல அதிஷ்டானம்னு சொன்னால் சப்டாட்டம் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது எப்படி குடத்துக்கு மண்ணு அதிஷ்டானமோ அப்படி பிரபஞ்சத்துக்கு அதிஷ்டானம் பியூர் கான்ஷியஸ்னஸ் சுத்தச்சைதம் தொடர்ந்து நாம் அடுத்த வகுப்பில் படிக்கலாம் விஷ்ணு ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூபைத்யாந்தம் நமாமி புருஷோத்தமம் நமோஸ்வன் சகசிரமூர் சகசிரபாட்சிபாஹவே சகசிரியா சகசிரோட்டியாரிணே நமவிந்தீர்த்தம் சூமாராஜி கீ